நற்றினை நேர்கள் அனைவருக்கும் பிறன்பின் வணக்கம் கூறுவது கதை சொல்லி சரிதான் இன்றைய கதையோடு விளையாடுவில் நாம் கேட்கவிருக்கும் கதை கடவுள் ஒரு பிச்சைக்கார தினமும் ஒரு ஆலயத்தோட வாசலில் பிச்சு எடுத்துட்டு இருக்கான் அந்த ஆலயத்திற்கு ஒரு மகான் வர்றாரு அவரை பார்த்து அந்த பிச்சைக்கார சாமி என்னோடய நான் கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உன்னோட தலையெழுத்து எப்படியோ அப்படி தான் நடக்கும் கடைசி வரை நீ இப்படி இருக்கணும்னு உன் தலையில் இருந்துச்சுன்னா இப்படி தான் இருக்கும் இல்லை நல்ல விஷயம் நடக்கும்னா நல்ல விஷயம் நடக்கும் சாமி எனக்கு புரியலீங்களே அப்படின்னு சொல்லி அந்த பிச்சைக்கான கேட்குறான் அப்போது சரி இங்கிருந்து ரொம்ப தூரத்தில் ஒரு சாமி இருக்கார் புத்தர் சாமி அவர்கிட்ட போய் கேளு அந்த புத்தர் பெருமான் உனக்கு வழி சொல்லுவார் அப்படின்னு சொல்கிறார் சரின்னு சொல்லி அவரை பார்க்குறதுக்காக கிளம்பி போகிறாரு வெகு நேரம் ஆயிடுச்சு ஓய்வு எடுக்க ஒரு செல்வந்தர் வீட்டு கதவை தட்டுறாரு நைட் அங்கே தங்கிட்டு போகிறதுக்காக அனுமதி கேட்குறாரு அப்போ அந்த செல்வந்தர் கேட்குறாரு நீ எங்கேப்பா போகிறேன் அப்படின்னு நான் பிச்சைக்காரன் வந்து நடந்ததுலாம் சொல்கிறேன் நான் ஒரு பெரிய மகானை பார்க்க போகிறேன் அவர்கிட்ட வரம் கேட்க போகிறேன் அப்படின்னு சொன்ன செல்வந்தரும் அவரோட மனைவியும் எங்களுக்காக ஒரே ஒரு வரம் கேட்டு வர முடியுமா அப்படின் சொல்லி கேட்குறாங்க என்ன அப்படின்னு சொல்லி பிச்சைக்காரன் கேட்கும் பொழுது மகள் ரொம்ப நாள் ஊமையாக இருக்கான் எப்போதான் பேசுவான் அப்படின்னு சொல்லி கேட்டுவாங்களேன் அப்படின்னு சொன்ன சரின்னு சொல்லி சம்மதிக்கிறோம் இர நைட்டு ஓய்வு எடுத்துட்டு காலையில் கிளம்பி போகிறான் ரொம்ப நேரம் ஆயிடுது ஒரு பெரிய மலை ஒன்று வருது அந்த மலையை கடக்க முடியாமல் இருக்கிற நேரத்தில் ஒரு மந்திரவாதியும் அந்த பக்கம் வரான் பிச்சைக்காரனை பார்த்த உடனேயும் என்னோடய மந்திரக்கோள் மூலமாக நான் உனக்கு வந்து இந்த மலையை கடக்க வைக்கிறேன் ஆனால் நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு என்ன உதவி அப்படின்னு கேட்குறாரு என்னோடய மந்திரத்து மூலமாக தெரிஞ்சுக்கிட்ட நீ புத்தர் பா மகான்கிட்ட தான் வந்து வரம் கேட்க போகிறேன்னு சொல்லிவிட்டு எனக்காக ஒரு வரம் கேட்டு வந்துடுறேன் ஐநூறு வருஷங்களாக நான் முக்தியே அடையாமல் இருக்கிறேன் முக்தி அடையிறதுக்கு என்ன வழின்னு கேட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பிச்சைக்காரனும் சம்மதித்த உடனேயும் அந்த மலையை தண்ணி கொண்டு போய் விட்டுறாரு அந்த மந்திரவாதி மறுபடியும் நடந்து போக ஆரம்பிக்கிறான் பிச்சைக்காரன் அப்போது ஒரு ஆறு வருது ஆற்ற ரொம்ப வெள்ளம் போயிட்டுருக்கிறதுனால அவரைனால கடக்கவே முடியல எப்படி கிடக்கிறதுன்னு யோசனை பண்ணிகிட்டு அந்த நேரத்தில் ஒரு ஆமை அந்த வழியாக வருது அந்த ஆமையை பார்த்த உடனே பிச்சைக்காரங்கிட்ட கேட்கறது அந்த ஆமை எதுக்காக இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆம நடந்த விஷயங்கள் எல்லாம் கேட்குது பிச்சைக்கார்கிட்ட வந்து பிச்சைக்காரன் சொல்கிறான் என்ன அப்படியாவது அந்த பக்கம் கொண்டு போய் விட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த பக்கம் கொண்டு போய் விடுறேன் அவங்களுக்கு கேட்ட மாதிரியே எனக்கு ஒரு வரத்தை கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னவனையும் என்ன அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளாக பறக்கணுன்னு ஆசை நான் பறக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின் சொல்லி கேட்டுவாவேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி அப்படின்னு சொல்லிவிட்டு பிச்சைக்காரன் அந்த ஆற்ற கடக்கிறதுக்கு ஆம உதவி செஞ்ச உடனேயும் கிளம்பி போயிடுறாரு ரொம்ப தூரம் போய் புத்தரை பார்த்து ஆசி வாங்குறாரு அப்போ யோசனை பண்ணுறாரு நம்ம நம்மளுக்கு வேணுங்கிறது கேட்டோம் அப்படின்னா அவங்க மூணு பேர் ஏமாந்து போயிடுவாங்க அவங்க மூணு பேர் நமக்காக உதவி பண்ணியிருக்காங்க சரி அவங்களுக்கான கேள்விகளை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை நீ வந்து கேள்வி கேட்கலாம் ஆனால் முனை கேள்வி தான் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி புத்தர் சொல்கிறாரு சரின்னு சொல்லிவிட்டு முதல் கேள்வியை கேட்குறாரு ரெண்டாவது கேள்வியும் கேட்டு மூணாவது கேள்வியும் கேட்டு எல்லாத்துக்கும் பதில் கிடைச்சிருது கிடைச்ச உடனேயும் அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு கிளம்பி வந்துடுறாரு முதல்ல திரும்பி வரும்போது ஆமையை பார்க்குறாரு ஆமையை பார்த்த உடனே ஆஹ் எனக்காக கேட்டுட்டு வந்துட்டியே எனக்காக கேட்டுட்டு வந்துவிட்டேன் ரொம்ப சந்தோஷமாக ஆமாம் ஓடி வந்து அவரை பார்த்து கேட்குது கேட்ட உனையும் நான் கேட்டுட்டேன் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த மேலே இருக்கிற ஓட எடுத்துட்டேன் அப்படின்னாவே நீ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி புத்தர் சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஓடை எடுத்து பார்க்கும்பொழுது அந்த ஓட்டில் முழுவதும் பார்த்தா தங்க வயிறுற முத்து நகைகள்லாம் நிறையா இருக்குது அந்த ஓட்டை எடுத்துட்டு கிளம்பி போகிறார் அடுத்தது யாரை சந்திக்கிறாரு அப்படின்னு பார்த்தா மந்திரவாதியை சந்திக்கிறாரு மந்திரவாதி ரொம்ப ஹாப்பியாக ஓடி வந்து ரொம்ப சந்தோஷமாக ஓடி வந்து எனக்காக கேட்டு வந்துட்டியா கேட்டு வந்துட்டியா அப்படின்னு சொன்ன நான் கேட்டுட்டு வந்துட்டேன் உங்க உங்கள்கிட்ட இருக்கிற மந்திரக்கூல யார்ட்டையாவது கொடுத்துட்டேன் அப்படின்னாவே நீ முக்தி அடைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக அந்த மந்திரக்கூலை அந்த பிச்சைக்காரன் கையில் கொடுத்துட்டு அவர் கிளம்பி மூணாவது இந்த செல்வந்தர் வீட்டுக்கு வர்றாரு செல்வந்தர் வீட்டுக்கு வந்தோடனே செல்வந்தர் ஒரு மனைவியை ஓடி வந்து எங்களுக்காக கேட்டுட்டு வந்திங்களா எங்கள் குழந்தைக்காக கேட்டுட்டு வந்திங்களா என்னோட பொண்ணுக்காக கேட்டுட்டு வந்திங்களா அப்படின்னு ஆசையை கேட்கும்போது உங்களுடைய பெண் வந்து அவங்களுடைய மனதுக்கு பிடிச்சவங்களை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து பேசுகிறதுக்கான ஒரு இது கிடைச்சிரும் அப்படின்னு சொன்ன அந்த பெண் உள்ளேருந்து வந்து இவங்களை பார்த்த உடனே வணக்கம் ஐயா அப்படின்னு சொன்ன உடனே தெரிஞ்சிருச்சு இந்த பிச்சைக்காரன் தான் அவங்களுக்கு பிடிச்ச பெண் பிடித்த ஆண் போல இருக்குது சொல்லிட்டு ஸோ அந்த செல்வந்தர் வந்து இந்த பிச்சைக்காரனுக்கு தன்னோடய குழந்தைய அதாவது தன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடறாரு அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறாங்க சரி இது எதற்காக சொல்லப்பட்ட கதை அப்படின்னு பார்க்க போனால் எல்லாருமே நம்மளோட வாழ்க்கையில் நம்மளுடைய வேண்டுதல் முதல் வேண்டுதல் என்னவாக இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய குடும்பமாக இருக்கும் குழந்தையாக இருக்கும் தொழிலாக நிறைய வேண்டுகோள் கடவுள்கிட்ட நம்மளுடைய துன்பங்கள் எல்லாம் போயிடணும் அப்படின்னு சொல்லி வேண்டுமோ ஆனால் நம்மளுக்காக வேண்டதை விட அடுத்தவங்களுக்காக வேண்ட ஒருத்தர் தான் அவங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு உயர்ந்த நிலையை அடைவாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு கதை இது நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம முடிந்தவரை பிறருக்காக உதவி செய்வோம் நமது வேண்டுதல்களை அனைவருக்கான வேண்டுதலாக வைப்போம் மீண்டும் ஒரு அழகான கதையோடு விளையாடுவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்